வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா உங்கள் ஒவ்வொரு வரிலும் உலகத்தையே அசைக்கும் அளவு வலிமை உள்ளது ஆம் உங்கள் ஒவ்வொரு வரிலும் உலகத்தையே அசைக்கும் அளவு வலிமை உள்ளது நன்றி வணக்கம்